வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் இருபத்தி எட்டு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாட்டின் பழங்கால கட்டிடம் ஒன்று பார்த்தினன் குண்டுவெடிப்பில் சேதமடைந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பிரான்ஸ் ஐரோப்பாவில் யூதர்களை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் கைப்பற்றினர் ஏழாம் ஆண்டு டொராண்டோ நகரம் தற்போதைய கனடா அப்போதைய ஒன்டாரியோ நாட்டின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரேசில் பாராளுமன்றம் அடிமைகளுக்கு பிறக்கும் குழந்தைகள் சுதந்திரமானவர்கள் என்ற சட்டத்தை இயற்றியது இது அடிமை அடிமை தலை ஒழிப்பு முறைக்கு வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் பிளம் பென்சிலினை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிரெஞ்சு ஐந்தாவது குடியரசு அமைக்கப்பட்டது திருத்தப்பட்ட அரசியல் சட்டங்களுடன் பிரெஞ்சு ஐந்தாவது குடியரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு டமாஸ்கஸில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியின் பின்னர் எகிப்து சிரியா ஒன்றியமான ஐக்கிய அரபு குடியரசு முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எகிப்து நாட்டின் அதிபர் கமால் அப்துல் நாசர் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார் அவருக்கு பதிலாக அன்வர் சதாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பால்டிக் கடலில் ஸ்வீடன் நோக்கி சென்று கொண்டிருந்த எஸ்டோனியா பயணிகள் கப்பல் மூழ்கியதில் எட்நூத்தி பேர் கொல்லப்பட்டனர் 1995 தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் இர்ஷா கிராபினுக்கும் பி தலைவர் யாசர் அராபத்துக்கும் இடையில் மேற்கு கரை தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகள் அமைப்பை தடைசெய்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸ் என்ற தனியார் நிறுவனம் தனது முதலாவது விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பியது இந்த விண்கலத்தின் பெயர் பால்கான் 1. இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் கி மு ஐநூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கன்பூசியஸ் சீன மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி கே ஓவியர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லதா மங்கேஷ்கர் இந்திய பின்னணி பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு துரை மனோகரன் ஈழத்து எழுத்தாளர் கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஷேக் ஹசீனா வங்காளதேசத்தின் பத்தாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பூரி ஜெகந்நாத் இந்திய திரைப்பட இயக்குநர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்டீவர்ட் கிளார்க் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ரன்வீர் கபூர் இந்திய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு லூயி பாஸ்டர் பிரான்ஸ் நாட்டின் இயற்பியலாளர் நுண்ணுயிரியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு எட்வின் ஹபில் அமெரிக்க வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கமால் அப்துல் நாசிர் எகிப்தின் இரண்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஃபாடினன்ட் மார்க்கோஸ் பிலிப்பைன்ஸின் பத்தாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சங்கர் குஹா நியோகி இந்திய சத்தீஸ்கர் தொழிற்சங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கே தங்கவேலு நகைச்சுவை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சாருமதி ஈழத்து கவிஞர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முல்க் ஆனந்த் இந்திய எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பிரிஜேஷ் மிஸ்ரா இந்திய அரசியல்வாதி முதலாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிமோன் பேரிஸ் இஸ்ரேல் பிரதமர் அரசு தலைவர் இந்நாளின் சிறப்புகள் சீனாவில் ஆசிரியர் தினம் என்று உலக வெறிநாய்க்கடி நோய் தினம் உலக ராபிஸ் தினம் என்று மற்றும் உலக பசுமை நுகர்வோர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே